ஓம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்காணே ஜானமுதிராயிருஷ்ணா கீதமே நம அனிஷ்டமிஷ்டிச்சிவிதம் கர்மஃபலம் பியிநேத்த நியச்சித் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கர்மய விஷயமாகவே இங்கே உபதேசங்களைப் பண்ணிக் கொண்டிருக்கிறார் இப்ப நம்ம படித்துக்கொண்டிருக்கிற பகுதியெல்லாம் கர்மயோகத்தினுடைய சாரபூதமாக இருக்கிறது இது பதினெட்டாவது அத்தியாயம் இத பூர்த்தி பண்ற நிலையில நாம இருக்கிறோம் பகவத்கீதா சாஸ்திரத்தையே பூர்த்தி பண்ற நிலையில இருக்கிறோம் இந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்ற விஷயம் இவ்வாறு அமைந்திருக்கிறது கர்மனஹா பலம் த்ரிவிதம் கர்மத்தினுடைய பலன் மூன்று வகையாக இருக்கிறது எப்படி அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரஞ்ச அனிஷ்டம்னா நமக்கு பிடிக்காது துக்கம்னு அர்த்தம் இஷ்டம்னா நமக்கு பிடிச்சது சுகம்னு அர்த்தம் மிஸ்ரம் அப்படின்னு சொன்னா ரெண்டும் கலந்ததுன்னு அர்த்தம் அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் திரிவிதம் பவதி அனிஷ்டம்னு சொன்னா நரகம் நரகத்தை கொடுக்கக்கூடிய பலன் கீழான பிறவிகளை கொடுக்கக்கூடிய பலன் இஷ்டம்னா தேவர்களுடைய சரீரத்தை பெரிய சுகத்தை கொடுக்கக்கூடிய பலன் மிஸ்ரம்னா மனுஷலோகம் ரெண்டும் கலந்தது இன்பத் கலந்த வாழ்க்கை இது மூணு விதமாக இந்த கர்மபலன் இருக்கு வரும் அத்தியாக இந்த சரீரத்தை விட்ட பிறகு அத்தியாகிகளுக்கு அத்தியாகின்னு சொன்ன கர்மபலனை தியாகம் பண்ணாதவர்களுக்கு கர்மபலனை தியாகம் பண்ணாதவர்களுக்கு ஒன்னு மிருக உடம்பு கிடைக்கலாம் கீழான சரீரங்கள்ல புறக்கலாம் உயர்ந்த சரீரங்கள்ல பிறக்கலாம் இல்லாட்டி மனுஷரீரம் போன்ற சரீரங்கள்ல பிறக்கலாம் இதெல்லாம் யாருக்கு வரும் கர்மபரண தியாகம் பண்ணாதவனுக்கு தான் இதெல்லாம் வரும் இந்த கர்மபரண தியாகம் பண்ணினவனுக்கு இன்னும் கர்மத்தே விட்டவனுக்கு கூட அதாவது முதல்ல கர்மபரண தியாகம் பண்ணி மனச பக்குவப்படுத்தி சித்த சுத்தி அடைஞ்ச பிறகு ஆறாவது அத்தியாயத்துல சொன்ன மாதிரி யோகாரூடசைவ சமஹ்காரணம் உச்சத்தே அப்படின்னு சொன்ன மாதிரி அப்படி மனசுல பக்குவப்பட்டவனுக்கு அப்புறம் சந்நியாசம் பண்ணிவிடலாம் ஆக முதல்ல கர்மபல சந்நியாசம் பிறகு கர்ம சந்நியாசம் அவனுக்கு இந்த மூணு பலன் வராது இறந்த பிறகுன்னு அர்த்தம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் அதாவது கர்மயோகம் கர்மத்தை செய்து கொண்டு கர்மபலனை தியாகம் பண்றவனாக இருந்தாலும் சரி அப்புறம் கொஞ்ச நாளைக்கு கர்மத்தை பண்ணி கொண்டு கர்மபல தியாகம் பண்ணி அதுக்கு பிறகு கர்மத்தையே தியாகம் பண்றவனா இருந்தாலும் சரி அவர்களுக்கு நிச்சயமா கீழான அதோகத்தியோ அல்லது மேலான ஊர்தகத்தியோ உயர்ந்த கத்தியோ அல்லது மத்தியம கத்தியாகிய மனுஷ ஜென்மோ கிடையாது சுருக்கமா சொன்னா பிறவியே இருக்காது இன்பத் துன்பங்களை கொடுக்கக்கூடிய பிறவிகளே அவனுக்கு அமையாது ஞானத்தை பெற்று மோட்சம் அடைந்து விடுவான் என்பது கருத்து அதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அனிஷ்டமிஷ்டம் திரிவிதம் கர்மண்பலம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பகவத்கீதை அருளுரைகள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை